வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் செய்திகள் நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வு வரும் மே ஆறாம் தேதி அன்று நடத்தப்பட உள்ளதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது நேற்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வல்லுநர்கள் குழு தெரிவித்தனர் மேலும் இந்த கோயில் வளாகத்தில் உள்ள கடைகளை அகற்ற உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது பாரதியார் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உயர்கல்வித்துறை செயலர் சுனில் பாலிவால் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் கிராமங்களில் வசிக்கும் பெண்களுக்கு இலவசமாக இன்டர்நெட் பயிற்சி அளிக்க கூகுள் நிறுவனம் முன்வந்துள்ளது தமிழ்நாட்டின் சிறந்த ஊராட்சியாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த புதுமடம் கிராமம் மத்திய அரசின் தீனதயாள் உபாத்யாய கிராம விருதிற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு வெதர்மன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் குழந்தைகளை தூண்டும் ஜங்க் புட் தொடர்பான விளம்பரங்களை தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்ப தற்போதைய நிலையில் தடை விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சாலை விபத்துகளில் மட்டும் ஒன்று புள்ளி நான்கு ஆறு லட்சம் மக்கள் பலியாகியுள்ளனர் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்ற அரசு பெண் ஊழியர்களும் மகப்பேறு விடுப்பு எடுக்கலாம் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது பட்ஜெட்டில் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு நிதி வழங்காததை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் முழு அடைப்பு போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டனர் இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்தது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக சதாப்தி ராஜ்தானி துரந்தோ ரயில்களில் ஒவ்வொரு பெட்டியிலும் நான்கு கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த ரயில்வே முடிவு செய்துள்ளது சிரியாவில் நான்காவது நாளாக வான்வெளி தாக்குதல் நடந்து வருகிறது இதில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் இந்தியா இலங்கை கடற்படையினர் இடையே பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல் கூட்டம் கொழும்புவில் நடைபெற்றது வடகொரியா உலகில் தரம் வாய்ந்த ராணுவத்தை கொண்டுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் கூறியுள்ளார் வங்கதேச தேசியவாத கட்சித் தலைவரும் முன்னாள் பிரதமருமான காலிதா ஸியாவுக்கு ஊழல் வழக்கில் ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென்கொரியாவில் நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் போது அமெரிக்க துணை அதிபர் மைக் பென்ஸை சந்திக்க ஆர்வமில்லை என்று வடகொரியா தெரிவித்துள்ளது ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் மீண்டும் எழுப்பியுள்ளது மருதி நிறுவனத்தின் புதிய Swift Model Car 5 லட்சம் ரூபாயில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது சிமெண்ட் தயாரிப்பாளர் ACC Limited நிறுவனத்தின் லாபம் கடந்த December முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் நூற்றி இருபத்தி ஆறு சதவிகிதம் உயர்ந்து ரூபாய் இருநூற்றி ஆறு கோடிக்கு உள்ளது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்ற மிக குறைந்த விலையில் போர் அமெரிக்காவின் ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம் பிரேக் பிரச்சினை காரணமாக உலகம் முழுவதிலும் இருந்து இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் பைக்குகளை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது வரும் ஏப்ரல் மாதம் மத்திய அரசு ஊழியர்களின் ஏழாவது சம்பள கமிஷன் மூலம் பயன் கிடைக்கும் என்று தமிழ் குட்ரிட்டன்ஸ் தளத்திற்கு கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன கேப்டவுனில் நடைபெற்ற இந்திய தென்னாப்பிரிக்காவுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் கேப்டன் விராட் கோலி தனது முப்பத்தி நான்காவது சதத்தை விளாசினார் மேலும் கேப்டனாக இருந்து அதிக சதம் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சவுரவ் கங்குலியின் சாதனையையும் முறியடித்துள்ளார் ஹீரோ ஐ லீக் இரண்டாயிரத்தி பதினேழு தொடரின் லீக் ஆட்டத்தில் சென்னை சிட்டி ஃபுட்பால் கிளப் அணி கொல்கத்தா மோகன் பகான் அணிகள் மோதிய ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தென்கொரியாவில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது நட்சத்திர பேட்மிண்டன் தொடரின் இரண்டாவது சீசன் போட்டிகள் வரும் இருபத்தி தேதி சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது வங்காளதேசம் இலங்கை இடையேயான இரண்டாவது டெஸ்ட் தாக்காவில் நேற்று தொடங்கியது முதல் நாள் ஆட்டத்தில் இலங்கை அணி அறுபத்தி ஓவர்களில் இருநூற்று ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனது அஜித்தின் விஸ்வாசம் படத்திற்கு டி இமான் இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் அஜித் இணையம் முதல் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது விஷ்ணு விஷால் நடிக்க உள்ள புதிய படத்தின் நாயகியாக ராஜசேகரின் மகள் ஷிவானி நடிக்க உள்ளார் ஏ முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்க உள்ள படத்தின் சண்டை பயிற்சியாளராக ராம் லக்ஷ்மன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி செய்திகள் நிறுவன மேலும் நாளும் ஒரு ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து ஹாரிப்பாட்ட தொடர் அஞ்சல் தலை செய்திகள் திறமைக்கு ஒரு சவால் சமையல் சமையல் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்யமடுக்க டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓ ஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்